நபிசல்லும் அலஹி வசல்ல ஒரு தடவை குதிரையின் மீது ஏறிய போது கீழே விழுந்து விட்டார்கள் அதனால் அவர்களுடைய வலது விழாபுரத்தில் அடிப்பட்டது அவர்களை நாங்கள் நோய் விசாரித்து சென்றோம் தொழுகை நேரம் வந்ததும் தொழுகையை உட்கார்ந்தவாறே தொழுவித்தார்கள் நாங்களும் அவர்களுக்கு பின்னால் உட்கார்ந்தவாறு தொழுதோம் நபி சல்லு அலை அவர்கள் தொழுகை முடித்ததும் இமாம் பின்பற்றப்படுவதற்காகவே நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் தக்பீர் கூறினால் நீங்களும் தக்பீர் கூறுங்கள் அவர் நீங்களும் அவர் தலையை உயர்த்தினால் நீங்களும் தலையை உயர்த்துங்கள் அவர் சமி அல்லாஹுலிமன் ஹமிதா என்று சொன்னால் நீங்கள் ரப்பனா வலக் அல் என்று சொல்லுங்கள் அவர் சஜிதா செய்தால் நீங்களும் சஜிதா செய்யுங்கள் என்று கூறினார்கள்